வித்யா வினயசம்பே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவபாகே பண்டிதாக சமதர்சினா கண்ணன் கீதையில் பிரம்மதர்சனத்தைப் பற்றி உபதேசிக்கும் போது அனைத்து ஆத்மாக்களையும் சமமாக பார்க்க முயல வேணும் உடல் வேறுபடுத்துகிறது ஆத்மா இணைக்கிறது அனைத்து ஆத்மாக்களும் பிரம்மத்திற்கு சரீரம் அனைவருக்குள்ளும் அதே பிரம்மன்தான் உரைகிறார் ஆகவே சமமாக பார்க்க உன் மனத்தை பழக்கு என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு தெரிவிக்கிறான் இவ்வர்த்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் விதுரன் திருத்தராஷ்டனுக்கு உபதேசிக்கும் போது சத்வஜா சர்வபூதானாம் யோகஜா சர்வகர்மனாம் உபாயஜோ மனுஷான நரஹா பண்டித உச்சியதே இந்த நரன் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறான் யாரொருத்தன் அனைத்து பொருட்களையும் உண்மையாக அறிந்து வைத்திருக்கிறானோ யார் ஒருவன் எல்லா செயலம் முடிக்கக்கூடிய வழிமுறைகளை அறிந்து அனைத்து செயல்களையும் செய்தவனாக இருக்கிறானோ யார் ஒருவன் அனைத்து உபாயங்களையும் வழிகளையும் அறிந்தவனாக இருக்கிறானோ அவனே பண்டிதன் என்று கூறினார் உலகத்தில் அனைத்தையும் அறிவதென்பது இயலாத காரியம் ஆனால் அதை சொல்லுகிறார் யாராலும் அனைத்தையும் செய்ய முடியாது யாராலும் எல்லா வழிமுறைகளையும் கற்க முடியாது யாராலும் எல்லா பொருள்களையும் அறிவதற்கும் இயலாது ஆனால் தைரியமா இதை விதரோ சொல்லுகிறார் என்னால் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லியிருக்கிற வாக்கியம் அதை அடிப்படையாக கொண்டுதான் கூறுகிறார் பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன் ஆகிறான் பிரம்மத்தை புருஷோத்தமன்னு தெரிந்து கொண்டு விட்டால் அவன் அனைத்து கர்மங்களையும் செய்தவனாகிறான் எல்லாவிதமா பக்தி பண்ணினவன் ஆசிரான் சரணாகிதி சாஸ்திரத்தை தெரிஞ்சுமிட்டால் அனைத்து உபாயங்களையும் செய்தவனாய் கடைப்பிடித்தவன் ஆசிரான் என்ன அதற்கு நாம் பொருள் பார்த்தோம் அந்த சமயத்தில் தத்வசி என்னும் வாக்கியத்துக்கும் பொருள் பார்த்தோம் ஸ்வம் தத்து அசி ஸ்வேதகேதுவை உடலாக கொண்டிருக்கிற பரமாத்மாவே நீயே அனைத்து ஜகத்துக்கும் காரணமாக இருக்கிற பரமாத்மா என்று சொல்ல வந்தது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று அதற்கு கரத் அல்ல பரமாத்மா தலைவன் ஜீவாத்மா தொண்டன் பரமாத்மா அந்தராத்மா ஜீவாத்மா அவனுக்கு உடல் பரமாத்மா படைப்பாளி ஜீவாத்மா படைக்கப்பட்டவன் பரமாத்மா குற்றமே அச்சவன் ஜீவாத்மா பலகாலம் குற்றத்தில் உடன்று பிற்பாடு முட்டிதற்று குற்றமற்றவனாக இருக்கிறான் இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் அஜானத்தில் உலகுதான் பரமாத்மா ஆனா அஜானத்தின் வாசனையே அஜானத்தில் உடலுகிறான் ஜீவாத்மா அஜ்யானே பரமாத்மாவுக்கு கிடையாது அப்படி இருக்கும் போது இந்த இரண்டையும் ஒன்று என்று சொல்லாமல் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் உலகனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம் அதனாலதான் ஸ்வேதகேதுவை உடலாக கொண்டிருக்கிற பரமாத்மாவே ஸ்வேதகேதோ ஸ்வம் ததசி அனைத்து லோகத்துக்கும் அந்தராத்மாவாய் அனைத்து ரோகத்துக்கும் காரணமாக இருக்கும் பிரம்மமாய் நீரே இருக்கிறீர் என்றுதான் சத்தமசி வாக்கியத்துக்கு பொருள் கூற வேண்டும் இந்த பொருளை தெரிஞ்சு விட்டார் அப்ப நாம் அனைவரும் அதே பிரம்மத்துக்குத்தான் சரீரம் ஒருத்தருடைய உடல் பகுதிகள் இரண்டு சண்டையிட்டுக் கொள்ளாது ஆக நம்ம ஒத்தருக்கே சரீரமா இருக்கிறபடியால் நமக்குள் சண்டை சச்சரவோ உயர்வு தாழ்வுகளோ பரிகாசம் கேலி கேவலப்படுத்துதலோ திருட்டோ கொலையோ ஏதும் நிகழ்வது கூடாது இந்த அர்த்தத்தை அன்பு புரிந்து கொள்ள அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னால் நானே கடவுள் என்று பொருள் அல்ல நானும் கடவுளும் வெவ்வேறு கடவுள் கடவுள் நான் அவருக்கு தொண்டன் ஆனா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் அகம் நான் என்னும் ஆத்மா இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமை இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு உடல் அப்ப அவனுடைய உடலை உடலக் குறிக்கும் சொல் ஆத்மாவை குறிக்கும் அல்லவா ஆகையால் தான் அகங்கிற சொல்லும் பிரம்மத்தை குறிக்கும் பிரம்மங்கிற சொல்லும் பிரம்மத்தை தான் குறிக்கும் நான் எனக்குள் உரையும் இறைவனைத்தான் குறிக்கும் பிரம்மம் எப்படியுமே இறைவனைத்தான் குறிக்கும் அதுக்கு நானும் இறைவனும் ஒன்றும் நானும் பிரம்மத்துக்கு உடல் நீயும் பிரம்மத்துக்கு உடல் நீயும் பிரம்மத்துக்கு உடல் இந்த பொருளும் பிரம்மத்துக்கு உடல் ஆக நாம் அனைவரும் சமம் என்ன இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஸ்லோகம் அதோட முற்று பெறுகிறது இப்போ பண்டிதனுக்கு இருக்கிற அடுத்த அடையாளம் சொல்லுகிறார் பிரபுத்த வாக்கு பல அடையாளங்களுக்கு பிரபுத்த வாக்கு தடையற்ற வாக்கு படைத்தவன் அவர் பேசுறாருன்னா இல்லாம எல்லாரும் கேட்டுக்கிறார் எடுபடுகிறது தடையற்ற வாக்குடையவன் ஆரோ சொல்ற விஷயத்தை புதியது புதியதாக சித்திர சித்திரமா விசித்திரம் விசித்திரமா புதிய புதிய வகையில் சொல்லுகிறார் கருத்தமா அதே பழைய கருத்து தான் பகவானை பத்தி தான் ஆனா ஈர்க்கும் வகையில் புதியது புதியதாக சித்திர கவிதா சாதுர்யத்தோட விசித்திரமாக எடுத்து சொல்லுகிற திரம ஊகவான் நல்ல உக்தி நல்ல ஊகஞ்சானம் தர்க்கஞானம் இருக்கும் அவன் தர்க்கம்னா என்ன இந்த படிக்கு இது இப்படி இருக்க வேண்டும் ஸ்தாபிக்கிறோம் ஒன்றியோ அதைத்தான் தர்க்காஸ்திரம் சொல்லுகிறோம் நியாயசாஸ்திரம் தர்க்காஸ்திரம் அதுதான் நியாயம் ஒரு பாங்குன்னு அர்த்தம் இது இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றது நியாயம்னு சொல்லுகிறோம் அதத்தான் தர்க்கசாஸ்திரம் சொல்லுவார் நியாயத்தின்படி தர்க்கத்தின்படி லாஜிக் நல்லா லாஜிக்கலா பேசக்கூடியவர் அந்த அறிவு இருக்கிறவர் பிரதிபானவான் பிரதிபானவான் கற்பனை திறன் மிக்கவர் சொல்ல வந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப நன்னா கற்பனை குதிரைய தட்டி விட்டு விளக்குவார் அடுத்த ஆசு கிரந்தச்ச பக்தாஜ ஒரு புஸ்தகத்தை எடுத்திருந்தால் ஷடக்கு ஷடக் அதன் பொருளை அனைவருக்கும் புரியும்படி கூடி விடுகிறார் ஆசு கிரந்தச்ச பக்தாஜ யா ச பண்டித உச்சதே இப்படிப்பட்டவன் தான் பண்டிதன் அப்ப முதல்ல சொலக என்ன அண்ணா வாக்கு தடையற் இருக்க வேண்டும் பிரபுத்த வாக்கு நம்மாழ்வாருடைய திருவாக்குத்தான் தடையற்ற திருவாக்கு வாரிமாராத தண்ணம்மலை வேங்கடத்தி மாறாத மாறி மாறாத தண்ணம்மலை வேங்கட தன்னலை வாரிமாறாத திருவேங்கடம் திருமலை ஏழுமலை அப்பன் ஏழுமலையில மழை தெஞ்சுட்டே இருக்குமா நம்மாழ்வாருடைய தாம்பரபரணி திருக்குறுகூர் ஆழ்வார்க்கிணறு திருநெல்வேலிக்கு தெற்க இருக்கு அங்க தாம்பரபரணியில ஆற்றல நீர் ஓடிண்டே இருக்கும்னார் நமக்கு சந்தேகம் வந்தது எப்ப திருவேங்கடத்தில் இருக்கிற நதியையும் தாமரபரணியும் இணைத்தார்கள் இப்ப தானே பேசத்துக்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப திருவேங்கடத்தில் மழை பொழிந்தால் தாமரபரணியில் தண்ணீர் ஓடுமான்னா இங்க அந்த மழை இங்க தண்ணீர் அர்த்தமே அல்ல திருவேங்கடத்தில் மழை பொழிகிறது என்னால் வெங்கடேஸ்வனுடைய அருள் மழை பொழிகிறதுன்னு அர்த்தம் தாமரபரணியில ஜலம் ஓடுறதுன்னா நம்மாழ்வாருடைய வாக்கு நம்மாழ்வாருடைய பேச்சும் பாடலும் தாமரபரணி ஆராட்டம் ஓடுறது ரெண்டுடே இருக்கு பாட்டு பாட்டு பாட்டு நூறு பாட்டு ஆயிரம் பாட்டு ஆயிரம் பாட்டு என்ன பேசினே இருக்கோ அப்ப அங்க வெங்கடேச பெருமாறு அருள்மழை பாட்டு என்னும் தாமரபரணி வாக்கு என்புகேன் ஒண்டமுல் சடகோபனருடைய என்னும் மதுரவி ஆழ்வார் சாதிக்கிறார் தடங்கள் இல்லாமல் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி நாலு வேத சமமாக நான்கு பிரபந்தங்கள் பாடினார் அதே ஆறு அங்கங்களுக்கு சமமாக திருமங்கி ஆழ்வார் ஆறு பிரபந்தங்களை பாடினார் திருவழுகூர் நெடுந்தாண்டகம் பாடினார் பாடினார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் எழுதி வைத்தார் சாஸ்திரமெல்லாம் இருக்கு எல்லாம் தடையச்ச வாக்கு யாரும் எதிர்த்து பேச துணியமாற்றார்கள் அதத்தான் பிரபுத்த வாக்கு என்றார் அடுத்து சித்திர கதா சித்திரகை விசித்திரமா புதுசு புதுசா எழுதுறாள் இல்லையோ இப்ப திருவங்கி ஆழ்வாரே எடுத்துன்னா சித்திர கவிதா சாத்துர்யத்தோட திரு எழுகூச்சிருக்கைன்னு பாடினார் கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதி ஆறாமதனுடைய சன்னதி அந்த கோவில்ல சேவிக்கிறதுக்கு உள்ள போனா துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்துல ஒரு தேர் படம் வரைஞ்சி வச்சிருப்பார் அந்த தேர்லேயே திருவெழுகூச்சிருக்கை பாடல் எழுதப்பட்டிருக்கும் இது ஒரு கணக்கு பாடம் இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பாட்டு எப்படின்னா ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒன்னு 1, 2, 3, 4, 4, 3, 2, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 6, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்படியே பாட்டு முழுக்க கணக்கு சொல்லியிருப்பார் ஒரே ஒரு மட்டும் சொல்றேன் நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை அஞ்சரைய பறவை ஏறி அஞ்சரைய பறவை ஏறி அஞ்சு நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை கஜேந்திரங்கிற யானை திருமானை நோக்கி கூப்பிட்டது பகவான் தருட வாகனத்தில் ஏறினார் ஓடோடு குளத்தங்கரைக்கு வந்தார் முதலைய ஈந்தார் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணார் முதலைய கொண்டுட்டார் யானையை காப்பாற்றினார் கேள்விப்பட்ட பறவை அஞ்சுதான் ஆனா அழகிய சிறகுன்னு பொருள் அஞ்சிறைய அழகிய சிறகு அஞ்சு எண்ணிக்கை வந்துடுச்சு நால் வாய வாய் வாய் பிடுங்கி போச்சு யானைக்கு சண்டை போட்டு சண்டை போட்டு அது நாலுகின்ற வாய் ஆனா நாலுன்னு வந்துருதா மும்மதத்து யானைக்கு மூன்று இடத்திலிருந்து மத தண்ணீர் பெருகும் அதனால மும்மதத்து இரு பெரிய காத பயத்தில் ஆட்டுறது அப்ப இருமைனா பெருமை ஆனா இங்க இருன ரெண்டுன்னு அர்த்தம் ஒரு தனி பெருமான கூப்பிட்ட யானை இது வரைக்கும் அது ஒன்னே ஒண்ணு தானே ஆனால இதுக்கு நிகரற்ற யானை அஞ்சரைய பறவை நால்வாய மும்மதத்து இரு ஒரு தனி வேழ நாலு மூணு ரெண்டு ஒண்ணுன்னு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் சித்திர கவிதா எடுத்து கூறும்போது கொஞ்சம் புதுசு புதுசா இத போல எடுத்து சொன்னார் தாண்டக பாசரம் தாழல் பாசரம் பாவை பாசரம் பிள்ளை தமிழ் என்ன வெவ்வேறு விதத்துல ஆழ்வார்கள் பாடியிருக்கோ இல்லையோ சித்திர கவிதையா சித்திர கதையா ஒருத்தன் எடுத்து சொன்னால் அப்பதான் பண்டிதன் அடுத்து ஊகவான் நல்ல தர்க்கல பெரும படைத்தவர் தர்க்கசாஸ்திரம்னாலே ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் லாஜிக்கல் பிரசன்டேஷன் ஆழ வந்தார் மகாச்சாரியர் சிவ இஷ்டவ சம்பிரதாயத்தில் தலைவராக விளங்கினார் ராமானுஜருக்கு ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியன் ஆளவந்தார் அவர் நாசமனைகளுடைய பேரன் காட்டுமன்னார் கோவில் என்கிற வித தேசத்திலே அவதாரம் பண்ணியவர் அந்த ஆளவந்தார் இன்னும் சம்பிரதாயத்துக்காக ஆகவில்லை அவர் படித்த வித்வானாக மட்டும் இருக்கிறார் மகாபாஷ்ய பட்டர் அப்படிங்கிற இடத்துல அவர் கல்வி பயின்று வருகிறார் அந்த தேசத்துக்கு அரசன் இருந்தான் அவங்கிட்ட ஆட்சி ஆழ்வான் என்று ஒரு மெத்த படித்தவர் ஆனா அகங்காரம் அதிகம் தான் தான் படிச்சவர் என் ஊர் முழுக்க ஜெயிச்சுட்டே வருவார் எல்லார்ட்டையும் கைவிட்டு வாங்கி விடுவார் எனக்கு இன் அடிமை எனக்கு அடிமை எங்கிட்ட ஆள வந்தார் யமுனை துறைவர் அவருக்கு இயற்பயர் யமுனாச்சாரியர் அவர் மகாபாஷபட்டர் இடத்துல கல்வி பயின்று வருகிறார் மகாபாஷபட்டருக்கும் ஓலை வந்தது ஆட்சி தேந்து நீ எனக்கு அடிமை நான் ஒன்னு ஜெயிச்சிட்டேன் இல்ல என்னோட வாத போருக்கு வா மகாபாஷ்யபட்ட வருத்தப்பட்டார் இவனோட நாம எங்க போய் போர் புரிய போறோம் ஆனா கவலையே படல யமுனைட் திரைவர் அந்த ஓலச்சுவடியை வாங்கி கிழிச்சு போட்டார் ரொம்ப ராஜாவுக்கு அவனே ஓலச்சுவடி அனுப்பிச்சான் அதையும் கிழிச்சு போட்டார் இருக்கார்னு பல்லக்கல ஏறுண்டு ரெண்டு பேருக்கும் வாத போர் எமுனைட் தலைவருக்கும் ஆக்கி வாதம் அப்ப ஆக்கி ஆழ்வான் சொல்றான் நீ எதை ஆமாம்னு சொல்லுவியோ நான் அத அத்தனை இல்லேங்கிறேன் நன்னா நான் எதை ஆமான்னு சொல்லுவேனோ நீ இல்லேன்னு சொல்லணுமா நீ ஆமான்னு சொன்னா நான் இல்ல நீ இல்லேன்னு சொன்னா நான் ஆமானுவேன் எதிரிய வச்சு ஜெயஸ்வரன்பார் நீ என்ன வேணா சொல்லு அப்படின்னு ஆட்சி அழுவான்னு சொன்னார் யமுனைத் துறைவர் மூன்றே மூன்று வார்த்தைகள் சொன்னார் ஒன்னு தொன் மாதா ரெண்டு ராஜா சார்வ மூணு ராஜபத்னி பதிவிரதா மூணு வார்த்தை சொல்லியிருக்கான் இந்த மூணு வார்த்தையும் இப்ப இவன் சொல்லணும் இவர் இல்லேன்னு சொன்னதான் அவன் உண்டு சொல்லணும் இவன் உண்டு இவர் உண்டுன்னு சொல்ல அவன் இல்லேன்னு சொல்லணும் இப்ப முதல் வார்த்தையை எடுத்துப்போம் மாதான சொல்றது ஆட்சி ஆழ்வான பார்த்து சொல்றார் இப்ப ஆக்கி ஆழ்வான் என்ன பதில் சொல்லணும் என் தாய் மலடி அப்படின்னா தானே எதற்கு எதிராகும் ஆனா என் தாய் மலடின்னு சொல்ல முடியுமா என் தாய்ன்னு சொல்லிட்டாலே மலடி இல்லை மலடின்னு சொன்னா நான் பிள்ளையே இருக்க முடியாது அப்ப என் தாய் மலடின்னு நான் சொல்ல முடியாது வாயடைத்து போய் நின்று இருந்தான் அடுத்து சொன்னார் ராஜா சார்வோம இந்த தேசத்து ராஜா இருக்காரே அவர்தான் சார்வோமன் எந்த குற்றமும் அச்சவர் எந்த பாபங்களும் இல்லாதவர் சாரபௌமன் இவர் சொல்லிட்டார் இப்ப அவன் என்ன சொல்லணும் இல்லே ராஜா குற்றம் இருக்கிறவர் என்ன பதில் சொல்லணும் ஏன்னா குற்றம் அச்சவர்னு யமுனை தலைவர் சொல்றார் குற்றம் அவர் சொல்லி ஆனும் சொன்ன என்ன தலைபடாதா பயந்து பேர் மூணாவது இன்னும் மோசம் ராஜபத்னி பதிவிரதா ராணி இருக்காளே பட்ட மகிழ்ச்சி அவள் பதிவிரத்தை கற்பு கரசி தலைவர் சொல்றார் இவன் என்ன மாத்தி சொல்லணும் ராஜபத் பதிவிரத்தை அல்லல் என்று சொல்ல வேண்டும் தகைச்சு போய் நின்னுட்டா மூணு மாத்தி சொல்ல முடியல ஆனா விட்டு கொடுக்க மனசு இல்ல நான் சொல்றது இருக்கட்டும் இதுக்கு முதல்ல நீ எப்படி மாத்தி சொல்லுவேன் நிரூபி அப்பதான் உனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன் ரொம்ப அழகா தெரிவித்தார் தொன் மாதா நவந்தியா அல்லல் ஏன் சொல்லணும்னா ஒரே பிள்ளை ஒரு பிள்ளை பெற்ற தாயா இருந்தா மலடி தானா இப்ப என் தாய் மலடினு சொல்லணும் ஒரு பிள்ளைய ஒரு தாய் பெற்றிருந்தால் மலடிக்கு சமையல் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுகிற மொழியோ கவலைப்படாதீங்க அந்த இடத்துல விஷயமே தவிர அதுக்கு இனிமே ஒரு பிள்ளையா இருக்கிறவாழ்லாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை என் தாய் மலடி அல்லல் சொல்லலாம் ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறபடியால் அடுத்து ராஜா சரோபோம ராஜா குற்றமற்றவன் சொன்னேன் ராஜா குற்றம் உள்ளவர் நீ சொல்லணும் ஏன் தெரியுமா பிரஜைகள் என்னென்ன பாப்பம் பண்றாடோ அதை ராஜா சுமக்கா தர்மசாஸ்திர வழியில ராஜாவித ஒத்துணும் ஆமா எனக்கு பிரஜைகளுடைய குற்றத்தை நான் தானே ஏத்துக்கிறேன் அதனால குற்றம் உண்டு ராஜா கோவிச்சுக்காக சம்மதிச்சுட்டான் மூணாவது ராணி ராஜபத்னி அவள் பதிவிறகை அல்லள் ஏங்குறதுதான் இப்ப பெரிய விசாரம் ஏன்னா ராஜபத்னி அந்த தேசத்து ராணிக்கு யமுனைத் துறைவரை பார்த்து ஓ நம்ம குழந்தையாட்ட இருக்கார் எவ்வளவு ஜானி எவ்வளவு மெத்த படிச்சிருக்கார் இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு எண்ணம் அப்ப ராஜாட்ட பேசுறா ஆக்கியாழ்வான் சிமரோடு பேசுகிறார் தோற்க போகிறார் இவர் பரமபக்தரா இருக்கார் ஜெயிக்க போகிறார் ராஜா ஒத்துக்கலே அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி ஒன்றுச்சு ராணி சொல்றா இவர் மட்டும் தோந்தா நான் ராஜா சொன்னார் ஆக்கி ஆழ்வான் தோத்தா பாதி அரசை நான் உம்ம யமனைத் துறைவருக்கு எழுதி வைக்கிறேன்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்த சொல்லியோ எப்ப கணவனையே எதிர்த்து போட்டி போட்டு பந்தயமும் கட்டினாயோ எப்படி நான் பத்தி ஊத்துக்க முடியும் என்ன இவர் சொன்னார் அத ராணி மாம் நாம உள்ளுக்குள்ள பேசுறதை கூட இவர் தெரிஞ்ச விஷயம் பேசுறாரே என் சிரிப்பே அப்ப மூணுக்குமே அவர் பதில் சொல்லிட்டா பருந்தோம் இதுதான் நன்னா தர்க்கம் தெரிஞ்சது நியாயம் தெரிஞ்சது வாத போருக்கு சாமர்த்தியம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக பிரவருத்த வாக்கு சித்திரக ஊகவான் பிரதிபானவான் ஒரு பாதி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 நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவு